அவர்கள் கூறினார்கள் பகலின் வெப்பம் குறைந்த இரண்டு நேரத் தொழுகைகளை அதாவது அசர தொழுகைகளை யார் தூழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் இதை அபு முசார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்